வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மனம் பேசுபடலம் பொறு தருமலை கொடி புரியும் நோன்பு கண்டு அருள் அருள்தனை நல்கியாதிநாயகன் டரும் கயிலையில் சேர்வுற்று ஏழ்வகை இருடிகள் தங்களை இதயத்து உன்னினான் நினைதலும் கண்ணுதல் நிமலன் எழ்பெரு முனிவரும் அன்னதை முன்னியுள் வெறி பனிவரும் மெய்யொடு படர்ந்து வல்லையில் அனையனை இறைஞ்சி நின்று அறைதல் மேயினார் பங்கையன் மான் முதல் பகரும் பண்ணவர் உங்கு உனது ஏவலுக்கு உரியராயுற எங்களை உன்னினை யாங்கள் செய்தவம் அங்கு அவர்தவத்தினும் அதிகம் போலும்மாள் எந்தயம் பெருமணி எம்மை வம்மி என முந்து ஒரு கருணையின் முன்னிற்று ஆதலின் உயிந்தனம் அடியரே முடைய தீப்பவம் சிந்தினம் இனி ஒரு தீது உண்டாகுமோ ஒருதலை ஐந்தொழில் உல பூரா வகை புரிதரு பகவனம் பொன்மை நீக்குவான் கருணையொடு உன்னினை கடிதில் செய்்பணி அருளிதி என்றனர் ஆற்றும் நோன்பினோர் அமலன் நம்முனிவர் மாற்றம் கேட்டலும் அவரை நோக்கி இமயமேல் இறைவன் தன் பாலேகி ஏ எமக்கு இவ்வைகள் உமைதனை வதுவை நீரால் உதவுவான் வினவிவல்லே நமது முன் வம்மின் அண்ணா நன்று அருள் புரிந்தான் நன்றே நாயகன் அருளக்கேளான் நன்றி என இறைஞ்சி ஏகி ஏயத்துல் முனிவர் யாரும் இமயமேல் இறை முன்னண்ண ஆயவன் மனைவியோடும் அடைந்து எதிர்கொண்டு தாழ்ந்து நேய முடுவர் சித்து ஏத்தி நின்று இது புகழுகின்றான் படிகருனும் தாழ் ஈண்டுப்படுதலால் இமயமேறுத்தடவரை அதனில் தூய்த்தாய் தலைமையும் பெற்றது என்றே நெடிய என் பபமும் இன்னே நீங்கின நீவிரெல்லாம் அடியனேன் தன் பால் வந்த நிமித்தம் என்ன அறையும் என்றான் அங்கு அது வினவும் எல்லை அரும் தவர் அகிலம் ஈன்ற மங்கையை வதுவை செய்வான் மண்ணுயிற்குயிராய் நின்ற சங்கரன் நினைத்து உன்னோடு சாற்றுதற்கு எம்மை உய்தான் இங்கு எம் வரலாறு சொன்ன இசைவு கொண்டு இறைவன் சொல்வான் துண்ணிய உயிர்கள் யாவும் தொல் உலகமனைத்து மீன்ற கன்னிகை உமையால் தன்னை கடிமணம் முறையின் நல்கி என்னையும் அடிமையாக ஈகுவன் இறைவர்க்கு என்ன மன்ன வனையலே நின்ற மனைவி ஈது உரைக்கலுற்றாள் மலரையன் புதல்வர் தன்னோர் மடந்தையை அலை புனல் சடிலத்து அன்னல் அவன் தலை கொண்டான் என்பர் நிலைமை அங்கு அதனை உன்னி நெஞ்சகமஞ்சும் எங்கள் குலமகள் தன்னை அவர்க்கு கொடுத்திடல் எவனோ என்றாள் என்றலும் அவளை நோக்கி எழுமுனிவோரும் சொல்வார் ஒன்று நீ இரங்கல் வாழி ஒப்பு இலா முதல்வன் செய்கை நன்று தேர்ந்திலை ஆள் தக்கன் மாற்றி அன்று தன்னிகழ்தல் ஆலே அவன் தலை முடிவு செய்தான் அடைந்துலோக்கு அருளுமாறும் அல்லவர் தமக்கு தண்டம் படும் துணை தெரிந்தும் கூட்டும் பான்மையும் பரமன் செய்கை மடந்தெய்யித்தன்மை யாரும் மனப்படுத்து உணர்வதீதே திடம்பட உணர்தி வேறு சிந்தனை செய்யேலென்றார் இயலுறு முனிவோர்கள் இவை மொழிதலும் ஓராமயலு அறுவரை அண்ணல் வாய்மைதியனலோடும் அயல் ஒரு மனை மேனை அஞ்சினல் அமலன் தன் செயல் இது உணராதே செற்பினன் இவை என்றே உள் நலிவோடு மேனை உவர்மலர் அடித்தாழும் பெண்ணறிவு எவையேனும் பேதமை வழியன்றோ அண்ணல் தன் அருள் நீர்மை அணுவதும் அறிகில்லேன் புண்ணிய முனிவீர் என் புன்மொழி பொறும் என்றாள் பணிவுடன் இவை மேனை பகர்த்தலும் அவள் தன் பால் கணி தமிழ் அருள் செய்யக் காவலனது காணா இணை தவிர் முனிவீர்கள் இவள் உரை கருதன் மீன் மனம் இயல் இறையோனை வர மொழிகுதிரென்றான் பனிபடுவரை அண்ணல் பகர் மொழியது கேளா மனம் மிக மகிழ்வாகி மற்றவர் தமயம் கண் இனிமையொடு உர நல்கி எழுவரும் அவன் நீங்கி தனை நிகர் பிரிது இல்லா தன் கையிலையில் வந்தார் வந்து எழுமுனிவோரும் மாநகரிடைசாரா நந்தி கண்முறை உயிப்பநாதனை நடுகவுற்றே அந்த மில்லியோடும் அவன் அடி தொழுது ஏத்தி எந்தை இது கேள் என்று யாவதும் உரை செய்தார் வரை மிசை அரசு ஆழ்வோன் மன வினை செய்வியெல்லாம் உரை செய்யாருள் செய்தே உம்பரின் முனிகால் நீர் புரிதறு செயலாற்றப் எனல் ஓடும் அரணடி தொழுது ஏத்தி அவன் பதம் அணுகுற்றார் எம் குறை தீர்ந்தது எம் குறை தீர்ந்தது எம் குறை தீர்ந்தது என்று எழு தவத்தரும் தங்கள் தம் பதத்து இடைத்தனப்பின்றி எய்தினர் இங்கு இதை நின்றிட இமயமேலையங்கு இனி செய்தவாறு அறிய கூறுவா